يرون يرون تیرو تیرو رضی اللہ عنہ ورغل منی بنت அல்லாவிற்குத்த அதாவது பைத்தல் மாலில் உரிமையின்றி புழங்குகிறார்கள் அவர்களுக்கு மறுமை நாளில் நரகம் உண்டு என நபிசல்லு அலிஹ் வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன் என்று கூறினார்கள் மூன்று ஒன்று ஒன்று எட்டு